ஆயிரத்தி தொன்னூற்றி ஏழு நபி அலிசல்லம் அவர்களின் மனைவியும் அபு சுஃபியான் ரவி அவர்களின் மகளுமான உவரியான பன்னிரண்டு ரக்காதுகளை ஒவ்வொரு நாளும் அல்லாஹுக்காக தொடும் ஒரு முஸ்லிமான அடியானுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டாமல் இருப்பதில்லை என்று நபி சொல்லாஹு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு இரண்டு இரண்டு